ீிாமேந்திரம்யனூந்திரம் ஸ்ரீசங்கம் பதீந்திரம் மதேஷி கச்சா நமாதூத்தீராம சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதேவ் சாாா் மேவிரவிணம் மேவெவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரோமீ ஆய மமாணச்சுஸ் அலமிந்திரா மாஹம்மராமா அனரா மே அமன ிா முதல் மந்திரத்திலிருந்தே படிச்சுக்கலாம் அமன் ப்ரஹபுரே दहरं புண்டேஷ்மோஸ் तद्वाव தமின் யதந்தன்வே தாவவிஜிஞ்மி தேத் ब्रह्मपुरे புண்டேஷ்மஸ்மின்வேம்ஜிஞ்மி சூவா வா அயமா उभे உபேஸ்மி ப்றிவீ அந்தரேவ் வாயுச்ச சூரிய வித்தியுன்னா यच्चास्येहास्ति यच्चनास्ति எச்சேஸ் தூயு அச்சேதி சர்வீச்சூத்தே காமா எதைத்தஜரா வானோதி பிரபும்சே வாதிஷ் சூஸ் ஜரீரியசியே சத்தியம் ப்ரமபுரம் அமன் காமா சேஷ ஆமா பிஜரோமர்ஷோக்கிஜி பாச சத்தியா சத்தியல் யாஹியே பிரா அன்வவிசந்தசன்தி எம் ஜனப்பம் க்ஷேத்கம் தம் தமேோபீவ இறைவன் அல்லது பிரம்மம் எனக்குள்ளேயே தியானிக்கப்பட வேண்டும் எனக்குள் இருக்கின்ற ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆகாசமாக தியானிக்க வேண்டும் ஆகாசத்தில் எப்படி எல்லாம் அடங்கி இருக்கிறதோ வெளியே இருக்கிற புறத்தே இருக்கின்ற ஜடாகாயத்தில் எல்லாம் எப்படி அடங்கி இருக்கின்றதோ அதுபோலவே ஆகாயத்திற்கும் காரணமான சைத்தன்யத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிற சைதன்யம் பாக்கியம் வியாபிச்சிருக்கு அந்த ஹிரதயா தியானம் பண்ண வேண்டும் ஹிருதயாசத்திலே ஹிருதயாச ரூபமாக இருக்கிற பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் ஹிரதயாகாசத்தில் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஹயாகாச ரூபமாக இருக்கிற பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அந்த பிரம்மனில் தான் எல்லாம் இருக்குன்ன உடனே சிஷியர்களுடைய கேள்வி இந்த உடல் முதுமையடைந்து இறந்தால் இதுவும் இறந்துவிடும் அல்லவா அப்படின்னு கேட்டால் உடல் முதுமையடைந்து இருந் இறந்தாலும் இது அழியாது இதற்கு முதுமையும் இல்லை அழிவும் இல்லை ஆகவே இந்த கருத்தை சொன்னவர் இந்த பிரம்மனுடைய லக்ஷணத்தை சொல்றார் குண விசிஷ்டம் இந்த குணங்கள் எல்லாம் குணங்கள் குணம் இல்லாமல் இருக்கிறதான் குணம் ஆ சகுணம் நிர்குணம் ஒரு ஒரு குணமாக சொல்கிறார் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் காலையில் ஜரையா தேகையல்லது எதாது ஆசனியம் ப்ரம ஆகம் ஆீரிய அசிய அய்ய தேகா வதேனா ஹியத்தைபுரம் சத்தம் இந்திரபுரம் நம்மந்த இந்த ப்ரமபுரம் சத்தம் அஸ்மின் காமாக சமாஹித்தாக அனைத்து பொருள்களும் இதில்தான் ஒடுங்கி இருக்கின்றன இதை சார்ந்தே இருக்கின்றன ஏஷக ஆத்மா இதுவே ஆத்மா நான் என்று நாம் குறிப்பிடுவது இதையே ஆகும் அந்த ஆத்மாவோட லக்ஷணம் என்ன அபகத பாப்மா இது ஒரு குணம் இது பாபமற்றது அது பாவமற்றது பாவங்கள் அற்றது ஆதிசங்கரர் சொல்றர் புண்ணியம் பரண்டும் அற்றது நாதத்தை கசித் நபு அஞ்ஞானேனாவு முயத்தவாப்மா சகாயம் அபத பாப்மார்மம் அற்றது அது தர்மமும் அல்ல அதமும் அல்ல பாப்மான்னா பாப்பின்னு அர்த்தம் அபகத பாப்மான்னா பாவங்கள் நீங்கியவன் அர்த்தம் ஆத்மா அல்லது பிரம்மனுக்கு பாபமே கிடையாது பாபம் யாருக்குன்னா இங்கேதான் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி பாபம் யாருக்கு ஜீவனுக்குத்தான் பாபம் ஈஸ்வரனுக்கு பாபம் கிடையாது ஜீவன் ஈஸ்வரன் அப்படி ஒரு பாவம் உயிர் கடவுள் கடவுளுக்கு பாவம் கிடையாது கடவுளுக்கு புண்ணியமும் கிடையாது கடவுள் புண்ணிய பாபம் அற்றவர் உயிர் புண்ணியசாலியாகவும் பாப்பியாகவும் இருக்கிறது ரெண்டும் மிக்சடாக தான் இருக்கான் மனுஷ் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவன் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மண்பலம் புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு ஆக இங்கே கவனமாக சிலதை புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம் நீ நீ பாபி நீ புண்ணியசாலி நீ பாப்பியும் கிடையாது நீ முழுக்க முழுக்க பாபி இல்லை நீ முழுக்க முழுக்க புண்ணியசாலி இல்லை உண்மைதானே நாம் எல்லோரும் முழுக்க முழுக்க நம்ம துவைத்தமாகவே பேசுவோம் நாம் எல்லோரும் முழுக்க முழுக்க புண்ணியசாலின்னு சொல்ல முடியுமா முழுக்க முழுக்க பாபின்னு சொல்ல முடியுமா ரெண்டும் கலவை இதில் வந்து எது கூட எது குறைச்சுன்னு தெரியாது ரொம்ப சௌகரியமாக இருந்துட்டு இருந்தோம்னா ஏதோ புண்ணியம் வேலை செய்கிறது ஆகையினால் நான் புண்ணியசாலி அதே மாதிரி ரொம்ப துக்கம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அகம் பாபி அகம் புண்ணியா அகம் பாபி புண்ணியான்னு சொல்லிக்கலாம் அகம் புண்ணியா அஸ்மி அகம் பாபி அஸ்மி ரெண்டும் கலந்தவனாகத்தான் நான் இருக்கேன் நான் எத்தனை நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் எத்தனை பாவ காரியம் பண்ணியிருக்கேன் எத்தனை பிறவியில் எத்தனை புண்ணிய பாபம் பண்ணேனோ எத்தனை மனித உடம்பில் அது வேறு மனித உடம்பில் தான் புண்ணிய பாபம் பண்ண முடியும் மற்ற உடம்பில் புண்ணிய பாபம் பண்ண முடியாது அது வேற இது ஒரு சூக்ஷ்மம் அதாவது மனித உடலில் வாழ்கிற உயிர்களை தவிர மற்ற உடலில் வாழ்கிற உயிர்கள் அதுக்கு ஃப்ரீவில் கிடையாது அதுக்கு சுதந்திரம் கிடையாது அது வந்து நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செய்ய அதுக்கு முடியாது ஒரு புலி மானத்தான் கொல்லும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அது போக ஜென்மான்னு பேர் கேவல போகஜென்மா போக ஜென்மான்னா என்ன அர்த்தம் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறதோடு சரி மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை தவிர மற்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் இன்க்ளூடிங் தேவர்கள் பிரம்மசூத்திரத்தில் தேவதாதிகரணம்னே இருக்கு பிரம்ம அதாவது தேவர்கள் எல்லா தேவசரீரமும் எல்லாத்திலையும் இந்த ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியுமே சுகதுக்கத்துக்கு காரணமான தர்மாதர்மத்தை புண்ணிய பாபத்தை செய்ய முடியாது ஆகையினால இதெல்லாம் கேவல போக ஜென்மா ஒருவேளை தேவர்களெல்லாம் இறைவனை ஸ்தோத்திரம் பண்ணி பக்தி பண்ணுறவங்களா இருக்கலாம் அது வேறு சமாச்சாரம் தேவலோகத்திலையும் தேவர்களெல்லாம் பிரேயர் நடத்தலாம் மகாவிஷ்ணுவையோ சிவனையோ வழிபடலாம் இருக்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு புண்ணிய பாபம் பண்ணுறதுக்கு அவங்க புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் தேவசரீரம் எடுத்திருக்கிறார்களே தவிர அதிகமாக அங்கேயும் துக்கம் இருக்கலாம் திடீர்னு ராட்சசம் வந்து நிற்பான் இந்திராணியை கூட்டின்னு போயிடுவான் ஆகையினால அங்கேயும் நடக்கும் ஆனால் பொதுவாக இதை புரிஞ்சுக்கணும் புண்ணிய பாபங்கிறது இந்த மனுஷரீரத்தில் மாத்திரம்தான் மனுஷ சரீரத்தில் தான் ரெண்டு கர்மஜென்மா ப்ளஸ் போகஜென்மா ஃப்ரெஷ்ஷாக புண்ணிய பாபம் பண்ணுறதும் மனித உடம்பில் தான் முடியும் ஏற்கனவே பண்ணின புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதும் உண்டு போகஜென்மாவும் உண்டு கர்மஜன்மாவும் உண்டு ஃப்ரீவில்லும் உண்டு ஃபேட்டும் உண்டு அனுபவிச்சாக அதுக்கு வந்து ஃபேட்டு மாத்திர்தான் அது இருக்கிறது தான் அனுபவிச்சு ஃபேட்டுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலை அது போக ஜென்மா மனுஷன்மாதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஜென்மாவாகவும் இன்பத் துன்பங்களுக்கு காரணமான புண்ணிய பாபங்களை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையதாகவும் மனுஷ ஜென்மாவில் தான் இருக்கிறது ஆனால் தத்துவம் என்ன சொல்லுகிறது இீதல அஞ்சாவத படிச்சு பாத்த நம் நோக்கிய சபு நலசம் சபாவஸ் பிரவத்தே கசித் பாபம் நகு அஞ்நேனாவே நியவா ஆத்மாவுக்கு புண்ணிய பாபமோ கர்த்திருவமோ கர்மமோ கர்மபல சஞ்சோகமோ கிடையாது எல்லாம் மாயா காரியம் என்கிறது அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம துவைத்த விவகாரம் ஜெகத் சத்தியம் இந்த வாழ்க்கை உண்மைன்னு சொல்கிற போது இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கெல்லாம் காரணம் கேட்கணும் எனக்கே இந்த கஷ்டம் வருது எல்லாருக்கும் எனக்கு ஏன் இந்த சந்தோஷம் வருதுன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்ட மாதிரி தெரியல எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிறது சுவாமி நல்லதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு யாரும் கேட்டதில்லை எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு தான் கேட்குறாங்க இப்போ எல்லாருக்கும் இந்த சுகதுக்கம் இருக்குது அதெல்லாம் உண்மை நம்ம அனுபவிக்கிற இன்பம் உண்மை நம்ம அனுபவிக்கிற துன்பம் உண்மைங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு காரணக்காரியம் சொல்லணுமே நீ ஏதோ பாவம் பண்ணிருக்கோ தெரியலோ தெரியாது அதுவே நமக்கு தெரியுது தப்பு பண்ணினாலும் உடனே தண்டனை கிடையாது அது எவ்வளவு இதாக இருக்கு இந்த பாம்பேல நூத்தி அறுபது பேரை கொண்டவனுக்கு எவ்வளவு நாள் விசாரணை எத்தனை செலவு அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது டிவியில் பார்த்துருக்கோம் இவன் தப்பு பண்ணிருக்கான் உடனே ஹேங் பண்ண முடியறதா பண்ண முடியாது இந்த இதை அத தெரிஞ்சிருக்கு ஊரே பார்த்துருக்கு ஜட்ஜு கேட்கிறார் இவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவர் வீட்டில் அவர் டிவி பார்த்தாரா பார்க்கலையா இந்த ஒரு மனிதன் தெரிஞ்சிருக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் இவன் நூத்தி அறுபது பேர் அந்த பெரிய கட்டடத்தில் ஹோட்டலில் சுட்டு கொன்ற குரூப்புட்டத்தோட இவனும் இருந்திருக்கான் இவன் ஒருத்தனை தான் பிடிச்சிருக்காங்க ஆனா அது வந்து அவனுக்கு எவ்வளவு சௌரியங்கள் ப்ரொவைட் பண்ணி அவனுக்கு நீதி கிடைக்கணும் நீதி நியாயம் கிடைக்கணும் அவனுக்கு ஊரே பாத்திருக்கு எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் செத்தாங்க அப்படி இருக்கிற போது இது அவனுக்கு ஒரு முடிவை சொல்லி பண்ணுறதுக்கு இந்த அரசன் அன்று கொல்வான்னா அந்த அரசன் அன்று கொள்றதே இவ்வளோ நேரம் ஆகுது அப்போ தெய்வம் எவ்வளவு நின்று கொள்ளும் அரசன் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தப்பு பண்ணினவனுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் அவ்வளவு சட்ட அப்படி இருக்கிறப்போ தப்பு பண்ணினவனுக்கு உடனே தண்டனை கிடையாது இப்போவே பார்க்குறோம் அதே மாதிரி நல்லது பண்ணவனுக்கு உடனே ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்தியாவில் ரெக்கக்னேஷன் கிடைக்காம வெளிநாட்டில் போய் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைச்சவங்க இருக்காங்க இந்தியாவில் அவங்க பண்ணின ரிசர்ச் அவங்க இதெல்லாம் ஒரே காரணம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ஒரே காரணம் இவன் முன் அதாவது இவங்க தாத்தாவோட தாத்தா யாரையோ கஷ்டப்படுத்தியிருக்கான் அதனால் பேரனோட பேரனுக்கு அந்த அது பழி வாங்குறாங்க நடக்கிறதே இல்லையா ஒரு காலத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கலாம் நம்ம காலத்தில் அதுக்கு தண்டனை கிடைக்கிறது எங்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவோட காலத்தில் நடந்த அவங்க பண்ணின தப்புக்கு பேரனோட பேரனோட பேரன் காலத்தில் தண்டனை அனுபவிக்கணும் எப்படிலாம் இருக்கு பாருங்க ககனா கர்மனோ கதிகி சொல்ல முடியல ஆக இன்பத்துன்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது புண்ணிய பாபந்தான் காரணம் சொல்றது அந்த புண்ணிய பாபமும் உடனே வேலை செய்யறதில்ல இப்போ ஒரு புண்ணியம் பண்ணினா எப்பவோ வேலை செய்யறது இப்போ ஒரு பாபம் பண்ணினா என்னைக்கோ அந்த பாபத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது அதனாலதான் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது எனக்கே சுவாமி இப்போ கஷ்டம்னா நம்ம என்ன சொல்கிறோம் நீ எந்த பிறவியில் எந்த இதில் என்ன பாவம் செஞ்சையோ அதெல்லாம் மோக்ஷர்மத்தில் வரும் நிறைய நிறைய சொல்லப்பட்டிருக்கு எந்த பிறவியில் நீ எங்கே என்ன பாவம் செஞ்சையோ தெரியாது அதனால் இந்த கஷ்டம் உனக்கு வந்திருக்கு அதே மாதிரி சில சமயம் வாழ்க்கையில் நிறைய லக்கெல்லாம் வர்றது பெருசாக அதிர்ஷ்டமெல்லாம் நடக்கிறது நான் ஒன்றுமே எஃபர்ட் எடுக்கல எனக்கு இவ்வளோலாம் நடக்கிறதேன்னா நீ எந்த ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல உனக்கு வந்திருக்கு நான் சொல்லல வள்ளுவர் சொல்றார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை ரொம்ப பொறாமையும் போட்டியும் உடையவனா இருக்கான் அவனுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கிறது நம்ம இன்னைக்கு கேட்குறோம் இல்லையா அக்கிரம நியாயம் பண்றான் அவனுக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்கான் சுவாமி ஆனால் நல்லதெல்லாம் பண்றான் கஷ்டப்படுறான் சுவாமி இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க நான் சொல்லலை வள்ளுவரே சொல்லிட்டார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இல்லை ரெண்டும் ஆக்கமும் கேடும் நினைக்கப்படும் யோசிக்கணும் பானூட்டர் யோசிக்கணும் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் ஆனால் இங்கே என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கு அப்போ என்ன வருது புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா சந்தோஷம் தான் தா அதை தாங்கிக்க முடிகிறது அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் சந்தோஷப்படுறோம் குதிக்கிறோம் துக்கம் வந்ததுன்னா அதுக்கு அதுக்கு காரணம் கே தேடுறோம் நமக்கு இந்த காரணம் தெரிஞ்சுக்கணும் யார் தலையிலையாவே போடணும் ஒன்று மாமியார் தலையில இல்லை நாத்தனார் தலையில இல்லை பாஸ் தலையில ஆசிரமமா இருந்தால் சாமியார் தலையில யார் தலையிலையா போடணும் எல்லாத்துக்கும் இவர் தான் யார் காரணம் ஒன்று அந்த காரணத்தை யார் தலையிலையா போடணும் சரி இதுவெல்லாம் தெரியலையா அப்படின்னா இருக்கவே இருக்கார் சனி அவர் தான் காரணம் எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அது நாம் பண்ணின பாவம் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அது நமக்கு கஷ்டமாக இருக்கு அது மாத்திரம் இல்லை பண்ணாத பாவத்துக்கு கிளைம் பண்ண முடியல பண்ணின பாவத்துக்காவது உள்ளூரையாவது கிளைம் பண்ணிக்கலாம் வெளியில் பண்ணி காட்டாலும் பண்ணாத பாவத்துக்கு கிளைம் பண்ணிக்கிறேன் ஏன்னால் பண்ணாத பாவம் தெரிய மாட்டேங்கிறது என்ன எப்போ எந்த பிரிவில என்ன பண்ண பாவம் எப்படி தெரியுமோ தெரிய மாட்டேங்குது நம்ம பண்ணுற புண்ணியத்தையும் நம்ம என்ன குறித்தா வச்சுருக்கோம் நம்ம பண்ணுற பாவத்தையும் நோட் பண்ணியாக வச்சுருக்கோம் இந்த பிரபஞ்ச நியத்திலும் அது குறிக்கப்படுகிறது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் எல்லாருடைய கர்மம் அதனால தானே அவர் சர்வஜன் கர்மபல தாத்தா ஆனால் இந்த காண்டெக்ஸ்ட் எப்படி என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் இந்த பிரபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது புண்ணிய பாபம் அதெல்லாம் கர்ம காண்டம் ஆனா ஞான காண்டத்துக்கு வந்துட்டா உலகமே உண்மை இல்லையே இந்த வாழ்க்கையே உண்மைன்னு யார் சொன்ன கனவு இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் இது சொனம் அல்லவோ இதுக்கு என்னதுக்கு இவ்வளோ ரியாலிட்டி கொடுக்குறேன் கிடையவே கிடையாது அதனால என்ன சொல்கிறதுனா ஆத்மாவுக்கும் புண்ணிய பாபம் இல்லை இறைவனுக்கும் புண்ணிய பாபம் கிடையாது இது ஒரு லெவல் வியாபகாரிக சத்திய திருஷ்டியில் அப்படி சொல்கிறோம் பாரமார்த்திக சத்திய திருஷ்டியில் ஜகத்தே உண்மை அல்ல இதில் இருக்கிற சுகதுக்கமும் உண்மையல்ல அந்த சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபமும் உண்மையல்ல அந்த புண்ணிய பாபத்துக்கு காரணமான கர்மங்களும் உண்மையல்ல அந்த இண்டிவிஜுவாலிட்டியும் கர்த்திருவமும் உண்மையல்ல இது யாராலையும் ஜீரணிக்க முடியாது ஒரு முகமூடி என்ன உண்மைன்னு போட்டுருக்கீங்க இன்னும் உடனே என்ன பண்ணுறீங்க உண்மை இல்லைங்கிறீங்க இது ஒரு கோணத்தில் உண்மை மற்றொரு கோணத்தில் உண்மை இல்லை அதனால் இங்கே சாதாரணமாக இப்படி வச்சுட்டாலும் தப்பு இல்லை ஆனால் இங்கே ரெண்டும் சேர்க்கறது கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறது அதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கு ஆக இப்போ சாதாரணமாக வச்சுக்கலாம் இறைவன் புண்ணிய பாபம் அற்றவர் நான் புண்ணிய பாபங்கள் கலந்தவன் நான் தியானம் பண்ணுறேன் எதை நான் தியானம் பண்ணுறேனோ அதுவாக ஆயிடுவேன் புண்ணியபாபம் இல்லாத இறைவனை நான் தியானம் செய்தால் நான் என்னவாயிடுவேன் புண்ணிய பாவம் இல்லாத இறைவனோடு இரண்டற கலந்த உயிராகி விடுவேன் அந்த ஒரு பாவனை அப்படி எடுத்துக்கணும் அதனால அபகத பாப்மா பாவங்கள் நீங்கியவர் அவர் பாபமற்றவர் அபகத்தனா நீங்கிய பாப்மா என்றால் பாபி பாவங்கள் நீங்கியவர் பாவங்கள் அற்றவர் பாவங்கள் அற்றவர் அப்புறம் அடுத்தது என்னது விஜரஹா அவருக்கு முதுமை கிடையாது ஜரான்னா என்ன அர்த்தம் ஜரா அப்படின்னா முதுமை ஜரா நாஸ்தி சஹா விஜரஹா அவர் முதுமையற்றவர் விஜரஹா ஜஹா விஜரஹா அப்புறம் விமிருத்தியு அவருக்கு மரணம் இல்லை மரணம் இல்லை இப்ப என்ன நினைக்கிறேன் முதுமையை உடைய உடம்போட உடம்போட என்ன நினைச்சிட்ருக்கேன் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஹயம் அந்த ஹயத்துக்குள்ள ஆகாசம் அந்த ஆகாச ரூபமாய் ஆகாசத்துக்குள்ள அல்லது ஆகாச ரூபமாய் இருக்கிற இறைவன் அந்த இறைவன் இந்த உடல் முதுமையுற்றாலும் அவர் முதுமையுடு உழுவதில்லை யாரு என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கும் ஹயத்திற்குள் இருக்கும் ஆகாயத்தில் இருக்கும் இறைவன் முதுமையடைவதில்லை அப்படின்னு நினைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அவர் முதுமையடைவதில்லை அவர் பாவி அல்ல அவர் பாவி அல்ல அவர் முதுமை அடையாதவர் அவருக்கு முதுமை கிடையாது அவருக்கு மரணம் இல்லை இது ஆப்ஜெக்டாகவே சொல்லிட்டு வரோம் எனக்கு மரணம் இல்லை எனக்கு முதுமை இல்லைன்னு சொல்லலை அவருக்கு மரணம் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சா என்ன சொல்லுவோம் அதுவே நீ அப்படின்னா என்ன பண்ணுவோம் எனக்குன்னு மாற்றிக்க எனக்கு பாவம் இல்லை எனக்கு முதுமை இல்லை எனக்கு மரணம் இல்லை இது ஞானம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது பாவனை இதுவும் பண்றோம் அவருக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கு அத்வைதான என்ன சாஸ்திரம் அதை சொல்லி கொடுக்கறது அதை நம்ம ஏத்துக்கணும் நம்மள என்ன நினைச்சுன்னு பண்றோம் அவர் அப்படி நினைக்கிற போது ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கோம் நமக்கு சாதாரணமா என்ன நினைப்பு நினைப்பு இருக்கு நாம் பாவி நாம் பாவி நாம் மகா பாபி ஆகையினால பயப்படாது அப்போ என்ன நான் வந்து ஆப்ஜெக்ட் பண்றேன் ஆஹா எனக்குள்ள பாவமே இல்லாத ஒரு தத்துவம் இருக்கு எனக்குள்ள என்னுடைய ஹயத்துக்குள்ள பாவமே இல்லாத ஒரு தத்துவம் இருக்கு என்னுடைய ஹயத்தில் முதுமையடையாத ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கு என்னுடைய ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசஸ்வரூபமா அல்லது ஆகாசத்துக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு ஷாவே கிடையாது அது எனக்குள்ள இருக்கு இந்த உடம்பு செத்தாலும் அது ஷாகாது ஞாபகணும் அது ரொம்ப முக்கியம் இந்த உடம்பு இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் இறக்காது ஞாபகம் வச்சுக்கணும் ஹயம் போயிடலாம் இருக்கிற அந்த ஸ்பேஸ் செத்து போகுமா ஸ்பேஸ் ஆக ஆக அந்த ஸ்பேஸுக்கு ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாசத்துக்கு அந்த ஆகாசத்துக்கு மரணம் இல்லை பாவம் இல்லை அதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் மரணம் இல்லை அப்புறம் அடுத்தது என்னது அடுத்த லக்ஷணம் அபகத பாப்ம விஜர விமிர்த்து விசோகா விசோக விசோகன்னா என்ன அர்த்தம் ஷோகமற்றது அந்த ஆகாசத்துக்கு கவலை கிடையாது ஆகாசம் கவலை இல்லாமல் இருக்குப்பா எனக்குள்ள கவலை இல்லாத ஒரு தத்துவம் இருக்கு எவ்வளோ சௌரியம் பாருங்க எப்படி கொண்டு வரது பாருங்கள் இது மாதிரிலாம் வேதத்துக்கு அதனால தான் வேதம் மாத்தாங்கிறோம் கருணைங்க அதனால தான் ஆதிசங்கரர் சொல்றார் எத்தனை அம்மா அப்பா இருந்தாலும் வேதத்துக்கு சமமாக ஒன்றும் கிடையாதுங்கிற எத்தனை கோடானு கோடி அம்மாவுக்கு மாத்திரு பித்திரு சஹசிரேப்பியோபி ஹிதைஷினா ஹிதைஷி வேதா ஆக எனக்குள்ள அந்த தத்துவம் இருக்கு சோகம் இல்லை கவலை கிடையாது ஆக இது மறை மறைமுகமாக என்னென்னா நீ கவலை இல்லாதவன் உனக்கு கவலை கிடையாது கவலை என்பது உன்னுடைய கற்பனை நான் கவலையோடு இருக்கிறேன் என்று நீ நினைக்கும் பொழுது அது உன்னுடைய கற்பனை உண்மையில் கவலை என்பது கற்பனை ஆகும் எத்தனை விஷயத்திற்கு நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் எத்தனை விஷயத்திற்கு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி எத்தனை விஷயத்திற்கு கவலைப்பட போகிறாய் ஆகவே கவலை என்பது வரும் போகும் ஆகவே கவலையை கற்பனை என்று கருதுவாய் நமக்கு தோன்றுகிற கவலை கற்பனை உண்மையல்ல எத்தனையோ சுகமும் வந்துட்டு போயாச்சு சந்தோஷ உணர்ச்சியும் அது உணர்ச்சி தானே மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி துன்பம் என்பது ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சி எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கு வந்துட்டு போகிற இந்த உணர்ச்சியை ஏன் ரொம்ப பிடிச்சிக்கணும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணேன் அந்த உணர்ச்சியை நீ புறப்பொருளாக பாரேன் அந்த உணர்ச்சியாகவே நீயே ஆகிற இதான் பாடம் உணர்ச்சிகளை உன் உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை நீ வேடிக்கை பார் அந்த உணர்ச்சிகளாகவே நீ ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு படிக்கணும் சிந்தனை பண்ணணும் நம்ம அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நான் நம்மளையும் துன்பப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்துகிறோம் சரி விசோகா சங்கராச்சாரியர் சொல்றார் சோகா நாம இஷ்டாதி வியோக நிமித்தகா மானசந்தாபா நமக்கு பிரியமானது நம்மை விட்டு நீங்கினால் ஏற்படும் மனத்தில் ஏற்படும் ஒரு தவிப்பு அதற்கு பெயர்தான் சோகம் ராமருக்கு இஷ்டமான சீத்தை ராமரை விட்டு பிரிஞ்சு போனான் சீதைக்கு இஷ்டமான ராமரை விட்டு சீதை பிரிக்கப்பட்டாள் அப்போ என்னாச்சுன்னா ராமருக்கும் சோகம் சீத்தைக்கும் சோகம் அப்போ ராமரும் சீதையும் அஜானியெல்லாம் கேட்காதிங்க பாடத்துக்காக சொல்கிறேன் ஆனால் இருந்து சீதை இருந்த இடத்துக்கு பேர் என்ன அசோகவனம் எவ்வாறு சோகமில்லாத இடம் சீதை இருந்து ஓ எதுக்கு இதெல்லாம் சொல்றது அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிந்திருந்து ஜீவாத்மா பரமாத்மாவையே நினைப்பது சுந்தரம் அதனாலதான் ஆஞ்சநேயர் சீதையை தேடி போனதை சுந்தர காண்டம்னு பேர் வச்சுட்டாங்க அப்படி சுந்தரே சுந்தரோ ராமஹ சுந்தரே சுந்தர கபிஹி சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே கிம்ன சிந்த் சுந்தரம் அப்படின்னு சுந்தரி சுந்தரகாண்டத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சு சுந்தரகாண்டத்தில் எல்லாரும் துன்பத்தில் இருக்காங்க ஞாபகம் அந்த காண்டத்தில் எல்லாரும் துன்பத்தில் இருக்காங்க அதைத்தான் எல்லாரும் பாராயணம் பண்ணுறாங்க சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்ட எதுனாலும் அது சுந்தரம்னா துன்பத்தில் தான் நம்ம புடம்போடப்படுறோம் ஆகையினால துன்பம் தான் சுந்தரம் இப்படி ஒரு சுந்தரம் துன்பத்தினால துன்பத்தை இது பண்ணால் துன்பத்தினுடைய முடிவு என்ன இன்பம் இன்பமாகவே இருந்தால் இன்பம் தெரியாது கொஞ்சம் துன்பம் வந்தால் இன்பம் புரியும் என்னது அதாவது என்ன சொல்லுவாங்க வெயிலின் அருமை நிழலில் தெரியும் நிழலில் நிழலில் தெரியும் சொல்லிட்டேனா இல்ல இல்ல நிழலின் அருமை மாத்தி சொல்லிட்டேன் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அவர் பாட்டு வெயில் இல்லையேல் நிழலில் இன்பமும் உண்டோ துயர் இல்லையேல் ஐயனை ராமனை நினைப்பார் உண்டோ சரி சோகமற்றது துன்பம் இல்லை அப்புறம் அடுத்தது என்னது அதுக்கு பசி இல்லை அவ்வளவுதான் என்னுடைய ஆகாசத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய ஆகாசத்துக்கு பாவம் இல்லை என்னுடைய ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு முதுமை இல்லை என்னுடைய சொல்லிகிட்டே இருக்கணும் என்னுடைய ஹயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷத்துக்கு ஷாவு இல்லை என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு கவலை இல்லை பொறுமையாக சொல்லணும் இதெல்லாம் நினச்சிக்கணும் அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் தீ தீ துன்பத்தை தீக்கிறது போய் ஏகப்பட்ட செட்டிங்கை உட்கார்றதுக்கு படிக்கலாம் தாக விகத அசன இச்ச பசி கிடையாது அதற்கு பசி இல்லை பசி இல்லை ஆனா தண்ணி குடிக்குமான் பசி தாகம் இந்த பசி தாகமே பெரிய சம்சாரம் அதனால தானே நிறைய பேர் மாட்டின்னு இருக்கும் பசி தாகம் இந்த பசியின் தாகத்தை எப்படி ஜெயிக்கிறது கபகபான் பசிக்கிறதுங்கிறான் அப்படியே கபகபான்னு பசிக்கிறது அப்புறம் வந்து ஜன கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சுடுச்சு இந்த கேம்ப் ஆரம்பிக்கிறப்போ சம்மர் கரெக்டாக ஆரம்பிச்சுடுச்சு இங்கே தேனியிலலாம் சம்மர் வந்து பிப்ரவரியில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஏப்ரல் மிடில் முடிஞ்சிடும் அதுதான் இந்த ஊர் சம்மர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீஸ் ஆரம்பிக்கும் மே மாதத்துலலாம் சாரலே அடிக்கும் இங்கே வழக்கம் இப்போ எல்லாம் தலைகளாக போயின்னு இருக்கு பரவாயில்ல எதுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஃபேனே தேவையில்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் ஃபேன் கூட தேவைப்படலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இருக்கட்டும் நம்ம படிக்கிறது என்னது தண்ணியே வேண்டாம் அதுக்கு தாகமும் இல்லை அப்பிப்பாசா அப்பிப்பாசா எத்தனை லக்ஷணம் பார்த்தாச்சு அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா அடுத்தது என்னதுாகசியும் இல்லை தாகமும் இல்லை பசி தாகம் கிடையாது ஆஹ அப்புறம் அடுத்தது இதெல்லாம் கிடையாதுங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது இதெல்லாம் நிர்குண லட்சணம்தான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் என்ன லட்சணம் நிர்குண லட்சணம் இப்ப ரெண்டு லட்சணம் சொல்லப்பட போகிறது சத்திய காமஹா சத்தியசங்கல்பா சத்தியகாமக அவர் ஆசப்பட்டது நடக்கும் நடக்கும் சத்தியசங்கல்பா அவர் சங்கல்பிச்சதும் நடக்கும் சத்தியகாமஹா சத்தியசங்கல்பஹா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது ஆனால் அவர் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விடவே மாட்டேங்குது அது பதியணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருப்பேன் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசஸ்வரூபமாக இருக்கிற அந்த இறைவனுக்கு அந்த இறைவனுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குது அதில் என்னென்னா அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் நான் நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அது நடுவில் காணாமல் போய்டும் வள்ளலார் பாடினார் எண்ணியனான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணியனான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் ஆஹா சங்கராச்சார இதை சொல்கிறார் இது சம்சாரினாம் காமாக வித்ததாக சம்சாரிகளுடைய ஆசைகளெல்லாம் பொய்யான பொருளை பற்றியது அவருடைய ஆசைகளோ மெய்யானது இந்த இடத்துல சத்தியகாமா எவ்வளவுதான் அர்த்தம் சத்தியகாமா அவர் விரும்பினதெல்லாம் நடக்கும் அவர் படைக்கணும்னு நினைச்சா படைச்சுடுவார் அதை ஒடுக்கணும் சம்ஹாரம் பண்ணணும்னா பண்ணிடுவார் ஆக அவருடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை உண்மையானவை உண்மையானவை அப்புறம் காமத்துக்கு காரணம் ஆசைக்கு காரணம் என்னன்னா சங்கல்பாக சத்தியசங்கல்பாக சங்கல்பா காமாச்சு நிமித்த ஈஸ்வரஸ் சித்தகுவத் நேதி நேதி சங்கல்பம்னா என்னென்னா இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம நினைக்கிறோம் அதாவது சங்கல்பம் காமம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா गीते ध्यायतो संजायते பும்சஸ் பயிராத்தாதோ பிரவான் காமா சர்வான் மனசைவேந்திரி சம்தரா சங்கல்ப எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்பர்ஜிதாக இந்த காமம் சங்கல்பம் சங்கல்பம் காமம்னா புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்பிள் தான் அது சங்கல்பம்னா முதல்ல ஃபஸ்ட்டு தாட்டு வர்றது பாருங்க அதுக்கு பேர் சங்கல்பம் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டுவல் பண்ணினா அது காமம் அவ்வளோதான் டுவல் பண்ணினா காமம் மனசில் ஒன்று நினைக்கிறோம் நல்லதாகவே நினைக்கிறோம் சொல்ல இந்த தேனிக்கு வந்திருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் ஃபஸ்ட்டு தாட் நான் நல்லதாகவே எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் தர்மமாகவே சொல்கிறேன் ஆகையினால் வேறு எதுவும் சொல்லலை எனக்கு பிடிக்கல அது இஷ்டம் இல்லை ஆகையினால் மீனா பக்கத்தில் வந்திருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க சுவாமி குச்சன் போய்ட்டு வரலாமா ஏன்னா சாந்தோக்கிய பொருஷத்து புரியணும் நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க இல்லைங்க நாங்கள் போயிட்டு வரலாமா ஏன்னா முதல்ல இதை வேறு நான் சொல்லிட்டேனா நீங்கள் நாளைக்கு வகுப்பில் இருக்க வகுப்பு இருக்காதுங்கிறீங்க அந்த வீடியோ யாரோ பார்த்துட்டு போகிறாங்க நாங்கள் இங்கே பக்கத்தில் போயிட்டு வரலாமா உடனே வரும் தோடும் ஃபஸ்ட்டு தாட் அது வரும் ஆஹா நாளைக்கு வகுப்பு இல்லையாமே இன்னும் குழந்தைக்கு லீவு விட்ட மாதிரி வகுப்பில்லையாமை அப்போ இந்த ஃப முதல்ல வருது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் நான் போகலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் யாரையாவது அப்புறம் நமக்கு ஆள் வேணுமே நம்ம சும்மா தனியாக போக முடியுமா யாராவது கம்பெனி வேணும் அது மாத்திரமில்லை ஷேர் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு விறத்தி வருது மீனாட்சிமன் கோயிலுக்கு போகணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக நமக்கும் கொஞ்சம் எதிர்க்கிறதுனால என்னாச்சும் கோயில் போனோம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது வரும்போது ஆசையாகிடும் ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்கான உடனே என்னென்னா நீங்கள் என்னவோ சொல்லுங்க நான் போயிட்டு தான் வர போகிறேன் தான் வர எனக்கு மனசில் தோணியாது மீனாட்சி என்னை கூப்பிடுறா எங்கப்பா கூப்பிட்டான்னு மீனாட்சி என்னை கூப்பிடுற அப்புறம் இன்னொன்று சொல்லுங்கள் மீனாட்சிக்கு என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் மீனாட்சி அம்மனுக்கு என்ன பார்க்கணும் ரொம்ப ஆசை அதனால தான் நான் அந்த அது அப்படியே இழுத்துது அப்புறம் உடனே அதெல்லாம் லாஜிக்கலாக சொல்ல முடியாது சுவாமி ஆகையினால் நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அதுதான் அதாவது சங்கல்பம் சிறு பொறி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சிறு பொறியே நிறைவேறிடும் சில சமயம் சில சங்கல்பம் நடக்க மாட்டேங்கிறோம் நான் வந்து நம்ம கதையை நம்ம சொந்தக்கதையை கொஞ்சம் சொல்லுவோம் சொந்தக்கதை இன்னொருத்தருடைய சொந்தக்கதையை சில பேருக்கு கேட்க பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் சொந்தக்கதை கொஞ்சம் சொன்னேன்னா பிடிக்குமே உங்களுக்கு சொன்ன நான் வந்து தேனியில் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டணும்னு சங்கல்பமே பண்ணலை பண்ணவே கிடையாது என்னுடைய சங்கல்பம் என்னென்னா நிம்மதியாக ஆனால் ஆற்றங்கர ஓரம் வேணும்னு ஒரு ஆசை இருந்தது அந்த சங்கல்பம் இருந்தது ஆற்றங்கர ஓரமாக இருக்கணும் இந்த இடத்த பார்த்தா ரிஷிகேஷன் மாதிரி இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு குடிசையை போட்டுண்டு ஒரு ஐம்பது சென்ட் இருந்து அப்பவும் ஐம்பது சென்ட் நினச்சேன் அது பெருசு தான் ஆற்றங்கிற ஓரமாக ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் வாங்கி அங்கே ஒரு குடிசையை போட்டுண்டு நாம் நம்ம படிப்பு உண்டு தியானம் உண்டு பாடம் சொல்லித்தரணுங்கிற ஆசையே கிடையாது எல்லோருக்கும் டீச் பண்ணணுங்கிற அந்த ஆசையே இல்லை பேசாமல் உட்காந்து ஒரு இங்கே ஏதோ பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுண்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன கிளாஸ் எடுத்துண்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிதான் நினச்சோம் ஆனால் இது ஈஸ்வர சங்கல்பம் இந்த வாங்கினா அந்த ஐம்பது சென்டெலாம் கொடுக்க முடியாது வாங்கினா ஏழு ஏக்கரை வாங்குறியா இல்லையாங்கண்ணா இன்றைக்கி ஒரு ஒரு சென்ட்டு நீங்கள் இங்கே வாங்கிட முடியாது அவ்வளோ காசு விற்போம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கினோம் இந்த இங்கே ஒரு சென்ட்டு இன்னைக்கு அஞ்சு லட்சம் உடனே பாருங்கள் பிரம்மனை பார்த்த மாதிரி பிரம்மத்தையே பார்த்துட்ட மாதிரி தோணும் வேலை அவ்வளவு சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறோம் சில சமயம் நம்ம சங்கல்பங்கள் நடக்காது ஈஸ்வர சங்கல்பம் பெருசாக இருந்தால் சித்பவான் சுவாமி சொல்லுவார் இறைவா நான் ஒரு திட்டம் போடுகிறேன் என் திட்டம் உன் திட்டத்தில் இருந்தால் நடத்து உன் திட்டத்துல இல்லைன்னா நடக்கலன்னா நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன் உன் திட்டத்துல அது இருந்து நடந்தா நான் உனக்குத்தான் நமஸ்காரம் பண்ணுவேன் அவ்வளவுதான் ஆஹ சத்திய காமஹா சத்திய சங்கல்பா இது இன்னொரு இடத்துல வரும் கட்டோபனிஷத்துல வரும் யமதர்மராஜா நச்சுக்கியத்கிட்ட சொல்வர் நீ என்ன வேணாலும் கேடு சந்தத பிரார்த்தையஸ்வர் சங்கராச்ச சயசங்கல் போகி ஐ எம் தேவகா இந்த இவர் சத்யசங்கல் போகி ஐ எம் தேவகா பண்ண முடியும் நஜிகேசு கிட்ட சொல்வார் நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு நான் எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்பர் அது மாதிரி இங்க எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஹிருதத்துக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு கடவுளுக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் நான் நினச்சதெல்லாம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனால் அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இதுதான் சகுணம் ஏன்னா நற்குணத்துக்கு ஏது ஆசை நற்குணத்துக்கு மனசே கிடையாது ஆகையினால இங்கே வந்து மாயா சகிதம் பிரம்ம சமாயம் பிரம்ம மாயாசகிதம் பிரம்ம அவர் நினைச்சார் உபனிஷத்துகளையும் அவர் ஆசைப்பட்டார் அவர் திட்டமிட்டார் சங்கல்பம் என்றால் சிரிய அளவிலே இருக்கிற ஆசை ஆசையின் தோற்றம் சங்கல்பம் அந்த ஆசை வளரும்பது அது ஆசைங்கிறதும் நடக்கிறது மனதில் அமைதி இல்லை ஆக இத்தனை லட்சணம் சத்தியகாம சத்திய சங்கல்பா நீங்க ரீ பண்ணிக்கலாம் சத்திய சங்கல்பா சத்தியகாமா அவர் எண்ணுவதெல்லாம் உண்மையாகும் அவர் விரும்புவதெல்லாம் உண்மையாகும் அவர் திட்டமிடுவதெல்லாம் நிகழும் அவர் விரும்புவதெல்லாம் கைகூடும் ஆகையினால் அவரை நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன் என்னாகும் வரும் அவரை நான் தியானம் பண்ண என்னாகும்னா எல்லாத்தையும் எல்லா சங்கல்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி எல்லா ஆசையும் நிறைவேற்றக்கூடிய சக்தியை உடையவர் அவரை சார்ந்திருந்தா எனக்கும் என்ன நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனா ஒண்ணு இங்கே இவ்வளவு விஷயம் புரியணும்னா இவன் தர்மிஷ்டனா தான் இருக்கணும் சன்மார்க்கஸ்தனா தான் இருக்கணும் ஆகையினால அவன் தர்மமா எதை விரும்பினாலும் நடக்கும் அதனாலதான் இப்போ இந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நம்ம எல்லாரும் ஒரு ஸ்லோகம் சொல்றோம் வக்ர துண்ட மகா சூரிய சம நிர்விக்ரம் குருமே தே தேவ சர்வகாரியே சு சர்வதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் ஒரு வீட்டுக்கு போனேன் ஒருத்தர் பெரியவர் ரொம்ப பெரியவர் பணத்தால் பெரியவர் அவர் என்ன பண்ணார் அவர் காலம்புற ரெண்டு மூணு மணி நேரம் பூஜை பண்ணுறார் உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமியும் கூட்டுவார் மகாமல்டி மில்லியனர் ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்ரத்தா பக்தி உள்ளவர் அவர் காலையில் அவர் சொல்கிற போது வக்ரதுண்ட மகாகா சொ சொல்கிறார் கோடி சூரிய சம பிரபா நெர் அவிக் குருமே தேவ சு காரியேஷு சர்வதா அப்படின்னார் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படி சுபகாரியேஷு சர்வதா சர்வ காரியேஷு என்ன அர்த்தம் கிளப்புக்கு போனாலும் சக்சஸ் ஆகுன்னு அர்த்தம் சுப காரியேஷு நல்ல பாயிண்ட் அது அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இதில் புதுசாக இருக்கு நான் இது கேட்டதே இல்லையே சின்ன வயசுலேருந்து நானும் இந்த ஸ்லோகம் கேட்டுருக்கேன் சர்வ சர்வ காரியேஷு சர்வதாதானே சொல்லுவாங்க சுபகாரியேஷு சர்வதான்னு என்ன நானும் சர்வகாரியேஷு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு பண்டிதர் என்கிட்ட சொன்னார் சர்வ காரியேஷன்னா நீ பண்ற அக்கிரமத்துக்கும் சர்வ அவர் உதவி புரியணுமா என்ன கிடையாதுன்னு நல்ல காரியத்துக்குன்னு சொல்லிக் கொடுத்தார் அதுல இருந்து நான் மாத்திட்டேன் சுவாமின் சுபகாரியேஷு சர்வதா ஆஹ நல்லதுதானே தர்ம காரியம் நீங்க தர்மத்துல நினைச்சீங்கன்னு சொன்ன நடக்கும் ஆகையினால் சுபகாரிய சொல்வது அது மாதிரி சத்தியசங்கல்பா சத்தியகாமஹா இதெல்லாம் அந்த பிரம்மனுடைய லக்ஷணங்கள் இது ஒன்று இதுக்கப்புறம் ஒரு கருத்து இருக்குது இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு விடணும் ஆக்சுவலாக அது மந்திரத்தில் ஸ்டாப் கிடையாது ஆனால் நம்ம படிக்கிறதுக்காக ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும் இந்த பிரம்மன் சத்தியம் அது ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மன் சத்தியம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சகுண பிரம்மன் சத்தியம் இல்லை சகுண பிரம்மன் மித்யா தான் பிரம்மன் தான் சத்தியம் ஆனால் இங்க அந்த இதெல்லாம் பண்ணலை ஆனால் ஏதத் சத்தியம்னு போட்டார் ஏதத் சத்தியம்னு முதல்ல இருக்கு ரொம்ப இந்த மந்திரத்தை கவனிச்சுட்டே ஏதத் சத்தியம் இங்கே அவர் அந்த பிரிக்கலை சத்தியமித்யா விவேகம் பண்ணலை இந்த சத்தியத்தை வச்சுட்டே அந்த சத்தியத்தை சொல்றார் இது கண்ணுக்கு தெரிஞ்ச சத்தியம் நாம் பார்க்கறது கண்ணுக்கு தெரியாத சத்தியம் நமக்குள்ளே இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சத்தியம் இந்த வாழ்க்கை ஆனால் இந்த வாழ்க்கை வந்து அனித்யம் இந்த வாழ்க்கை அனித்யம் ஆனால் நித்தியமான சத்தியம் நம்முடைய ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாச ரூபமாக இருக்கிறது ஆகாசத்தில் இருக்கிறதுனே வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஆகாஷம்னாலே பிரம்மன் ஆகாஷம்னா அந்த இடத்துல மீனிங் இந்த ஆகாஷம் இல்லை ஆகாஷம்னா அந்த இடத்துல மீனிங் பிரம்மன் ஆகாஷா சமந்தாத் காஷகா பிரகாஷான்னு சொல்லியிருக்கேன் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன் ஆகாஷான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் ஆகாஷான்னா பிரம்மன் ஆக இதோட கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கூடாது குழப்பிறேன்னு நினச்சக்கூடாது ஆகாஷம் வந்து காரியம் அந்த அதில் காரணம் இருக்குது ஆனால் கொஞ்சம் நிறுத்தி இருக்கார் அந்த இடத்துல இந்த கோவில்கள் எல்லாம் வள்ளலார் இந்த வடலூரில் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப நாளாச்சு நான் எல்லாம் பார்த்து ஏழு திரை இருக்கும் அந்த ஜோதிக்கு அந்த ஏழு திரையில் எல்லா திரையும் நீக்கிடுவாங்க ஆனால் ஒரு மெல்லிய திரை இருக்கும் அதை நீக்கவே மாட்டாங்க ஆனால் ஜோதி தெரியும் ஜோதி தெரியும் இப்போ மற்றது கருப்புத்தரை சிகப்புத்தரை வெள்ளைத்தரை நிலத்தரை அதெல்லாம் நீங்கிடும் எல்லாம் ஒரு ஒரு தத்துவங்கள் எல்லாம் நீங்கிடும் ஆனால் ஒரு ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று அதை எடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளேதான் ஜோதி தெரியும் இப்போ எப்படியோ தெரியல யாராவது பக்கத்தில் சமீபத்தில் போயிருந்திங்களா தெரியாது ஆகையினால அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஆனால் ஜோதி தெரியும் அது மாதிரி ஆகாஷம் பிரம்மன் அப்படி புரியறதுக்காக சொல்கிறேன் ஓஹோ அப்பனா அந்த ஜோதியை தியானம்லாம் நினைச்சுவிடாங்க அது ஜடஜோதி பிரச்சனம் ஜடஜோதி நாம பார்க்கற இதெல்லாம் ஜடஜோதி இல்லை இத தெரிஞ்சுக்கிறது கண்ணு சக்குர்ஜோதிகி அத தெரிஞ்சுக்கிறது புத்தி ஜோதிகி அந்த புத்தி ஜோதிக்கும் ஆதாரம் சைத்தன்ய ஜோதிகி அந்த சைதன்யம்தான் புத்தியை பிரகாசப்படுத்துறது புத்தி தான் கண் அப்ப இந்திய சக்ஷர் இந்திரியத்தை பிரகாசப்படுத்துறது சக்ஷர் இந்திரியந்தான் இந்த விளக்க பிரகாசப்படுத்துறது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு இருக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ஆகாஷத்துக்கிட்ட கொண்டுட்டார் அதுக்கப்புறம் விஷயத்தை விளக்க போகிறார் நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஹயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள் எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ஹிரதயத்தை தியானம் பண்ணுறேன் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷத்தை நினைக்கிறேன் அந்த ஆகாஷத்தில் இந்த லட்சணங்கள்லாம் நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு வந்து முதுமை கிடையாது அது சத்தியம் இந்த லட்சணங்கள்லாம் பார்த்துட்டோம் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்துஹு விசோக்கா விஜிகட்சா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பா இப்போ ஒரு இதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு கேள்வி போடணும் என்ன கேள்வின்னு கேட்டால் இப்ப என்னன்னா தத் அன்வேஷ்டவியா தத் விஜிஞ்யாசித்தவ்யா முதல் என்னது இதனி தேடி கண்டுபிடிக்கணும் அதனி அறிஞ்சு தியானம் பண்ணணும் வாழ்க்கையில் வேற எதுவும் பணத்தை தேடாதே மண்ணை தேடாதே பெண்ணை தேடாதே பொண்ணை தேடாதே இதை தேடு இதை அறிந்து கொள் அதையே ஆழ்ந்து எண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் நீங்கள் பாட்டுக்கு மண் நீளக சொல்லிகிட்டே இதெல்லாம் பண்ணாமல் பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் காரியத்தை பார்த்துன்றது என்ன குறைஞ்சு போகும் அப்படின்னு கேட்டோன்னு வச்சோங்க நான் என்ன சொல்லுவேன்னா அம்பேல் நான் போயிட்டு வரேன் வந்து மோட்சம் வேணும்னு நினச்சி மோட்ச புருஷார்த்தத்துக்கு தானே வந்திருக்கோம் நம்ம அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் தர்ம புருஷார்த்தம் கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு மோக்ஷ புருஷார்த்தத்திலவோ பரம புருஷார்த்தம் சொல்லி வந்திருக்கோம் நம்ம அப்போ இதை நான் இதை நான் அடையலேன்னு சொன்னால் இதை இதை நான் தேடலன்னு சொன்னால் இதை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் இதை தியானம் பண்ணலேன்னு சொன்னால் என்ன குறைஞ்சு போகும் சுவாமி அப்படின்னா ஒன்றும் குறவாது நீ இப்படியே இருப்பேன் அடிக்கடி ஜோசியம் நவகிரகத்தை சுற்றுவே நவகிரகம் உன்னை சுத்த நீ நவகிரகத்தை சுத்த சுத்தானந்தா அப்படின்னு பண்ணுவது உபனிஷத் சொல்வது நீ அடிமையாக இருப்பேன் இந்த உலக வாழ்க்கைக்கு நீ அடிமையாகி விடுவாய் இந்த உண்மையை நீ உணரவில்லை என்றால் இந்த மறுபடியும் மறுபடியும் பிறந்து உழலுவாய் அடிமையாகி விடுவாய் கடைசியில் சில பேர் சொல்கிறாங்க பாருங்க நான் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினச்சேன் சுவாமி நிறைய பேர் இல்லை அஞ்சு பங்களா தான் வாங்கினேன் என் லட்சியம் பத்து பங்களா அஞ்சோடு நின்று போச்சு அதுக்கப்புறம் நானும் என்னெல்லாமோ வெங்கடாஜிட்டு போய் கேட்டு பார்த்தேன் அவர் இருக்கிறதையும் பிடுங்கிடுவேங்கிறார் அதனால் இருக்கிறதும் போகாமல் இருக்கணுமேனு அவருக்கு கொஞ்சம் காணிக்கையை போட்டு வந்துட்டேன் நானாக இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் இந்த அடுத்தது என்னென்னு கேட்டால் என்ன வாக்கியம் சொல்லுகிறதுன்னு கேட்டால் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கடினம் அந்த அந்த சத்தியசங்கல்பா ஹா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் அப்புறம் என்ன சொல்லுகிறது அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் என்ன சப்ளை பண்ணிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலைன்னா என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்னு கேட்டால் அது இல்லை மந்திரத்தில் இல்லை அதை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் தம் சேத் புரு தம் சேத் புரூயூ வந்தது ஆனால் அதை அண்டர்ஸ்ட் பண்ணி திடீர்னு சம்பந்தா சம்பந்தம் பேசுற மாதிரி இருக்கு மந்திரம் என்னது நீ இங்க வந்து ஒருத்தங்கிட்ட எப்படி அடிமையா இருக்கியோ அப்படி வாழ்நாள் முழுக்க நீ பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் அடிமையாகி ஆ உன்னுடைய சுதந்திரம் போயிடும் சொல்றாங்க இல்லையா நான் சுவாமிஜியே இப்படிலாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்காய் எல்லாம் இல்லறம் அல்லது நல்லறமன்று ஏன்னால் காலையில் தான் வாக்கை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கேன் நானே இப்போ சாயங்காலமே அதை வயலேட் பண்ணிடப்படாது திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு நீ சுதந்திரமாக இருந்தாய் என்ன திருமணம் செய்து கொண்ட பிறகு ஏதா இருந்தாலும் ஒரு வார்த்தை அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் இல்லாட்டி இருந்தாலும் ஒரு வார்த்தை ஐயாட்டு அது ரொம்ப கம்மியாக தான் நான் கேள்விப்படுறேன் என்ன ஐயா எங்கள் வீட்டுக்கார்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைச்சல் தான் என்னுடைய அனுபவத்தில் ஆனால் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிற ஜென்ஸ்ஸு நிறைய பேர் இருக்காங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அனுபவத்தை சத்தியத்தை சொல்கிறேன் சத்தியத்தை உண்மையாக பொய்யானு இப்போ எல்லாேருக்கும் ஒரு சீட்டை எழுதி கொடுத்தா அது விஷயம் வெளியில் வந்துவிடும் உண்மையை தவிர வேறு இங்கே வாங்க எல்லாருக்கும் கீதைப்படுங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமிஜி நீங்கள் கேம்ப் நடத்துகிறேன் பேர் வழியில் வீட்டில் பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுறீங்க சொல்லிடுவாங்க அதாவது இது இது சும்மா இதுக்காக சொன்னேன் ஆக இந்த உண்மையை உணரவில்லை என்றால் இவன் அடிமையாக இருப்பான் எப்படி ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கணும் ஒரு அரசன் என்ன பண்ணுறான் இப்போ என்ன ஒரு ஒருத்தரை வந்து ஒருத்தரை இங்கே எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறபோது அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் அவருக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டா அந்த ஃபெசிலிட்டிஸுக்காக அவர் என்ன பண்ணுவார் நமக்கு வேலை பண்ணுவார் அது ஒரு பாவனை அது சொல்லலாம் ஆனால் என்னென்னா அவருக்கு நான் அடிமை ஆயிட்டேன் ஆண்டவனுக்கு அடிமையாக இருனுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் அரசன் எனக்கு இவங்களே சொல்லலையா பீஷ்மர் துரோணரே சொல்லலையா என்ன சொன்னார்கள் எனக்கு அவன் சாப்பாடு போட்டு பங்களா வச்சு வயலைக்கெல்லாம் ஆளெல்லாம் பா நான் அவன் பக்கம்தான் நின்று சண்டை போடணும் நன்றி கொல்லக்கூடாது தெரியுது துர்கோட நான் யார் எனக்கு ஏவன் சோறு போடுறானோ எனக்கு ஏவன் க அரண்மனை கொடுத்துருக்கானோ எனக்கு ஏவன் உதவியெல்லாம் செஞ்சுருக்கானோ அவன் பண்ணுறது தப்புன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அவனால் நாங்கள் சாப்பிட்டுட்டோமே அவனுக்காகத்தான் நாங்கள் சண்டை போட்டாகணும் என்ன பண்ணுறது உங்களுக்கு கடவுள் அருள் புரியட்டும் அப்படி தான் அவங்க சொல்ல வேண்டி வந்தது அவங்களுக்கு அந்த அது ஒரு ஸ்லோகம் அடிக்கடி வரும் அர்த்தச தாசகா புருஷா பொருளுக்கு மனிதன் அடிமை மனிதனுக்கு பொருள் அடிமை இல்லை என்று துரோணாச்சாரியார் சொல்றார் பீஷ்மாச்சாரியார் சொல்றார் எல்லார் கிருப்பாச்சாரியார் சொல்றார் அத்தனை பேரும் சொல்றாங்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் பொருளுக்கு அடிமை பொருள் எங்களுக்கு அடிமையாக இருந்தால் அல்லவோ விதர் ஒருத்தர் தான் போடாமதுக்கு எரிஞ்சுட்டு போயிட்டார் இப்போ அடிமையாடு அது மாதிரி வாழ்க்கையில் என்ன ஆகுமா இந்த உண்மையை உணரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் உடல் எடுத்து உடல் வாழ்க்கைக்கு நாம் அடிமையாகி விடுவோம் அதுதான் இந்த பாடம் இந்த உண்மையை உணரவில்லை என்றால் இந்த உடம்பு என்னமே என்ன சொன்னோம் ஐயோ எனக்கு வயசாகின்றே இருக்கே சுவாமி எனக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வயசாக எடுத்து நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் மிருத்திஞ்சிய ஹோமம் எனக்காக நீங்கள் பண்ண முடியுமான்னு மிருத்துஞ்சய ஜபம் மிருத்துஞ்சய ஹோமம் அப்போ ஆசை இருக்கு ஆ இந்த உடம்புக்கும் உலக வாழ்க்கைக்கும் அடிமை எப்படி ஒரு அரசனிடத்தில் கட்டுப்பட்டு இருக்கோமோ அப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் இந்த வரையறைக்குட்பட்ட குறுகிய வாழ்க்கைக்கு நாம் அடிமைகள் எல்லையற்ற பரந்த வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக நம்மளை ஆக்கிக்கொள்கிறதில்லை இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை அதை தான் இங்கே மந்திர சொல்லுகிறது இங்கே பாருங்கி ஏவ இருக்கு யா ஹி ஏயமாக உறுதியாக இந்த உலக வாழ்க்கையில் பார்க்குறோம் எதானா எப்படி ஹீ ஏவ ஏவன்னா அந்த பிர மக்கள் அனுஷாசனம் அன்வா விசந்தி அனுசாசனம் அன்வா விசந்தி எப்படி அரசனுடைய கட்டளையை மக்கள் பின்பற்றுகிறார்களோ அரசனுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் நாமெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இல்லையா எல்லா ஒழுங்காக பண்ணி ஆகணும் அதனால் பிரஜாக யசா அனுசாசனம் அன்பாவிசந்தி அன்பாவிசந்தின்னா பின்பற்றுகிறார்களோ அனுசாசனம்னா அரசாங்கத்தினுடைய ஆணையை அரசாங்கத்தினுடைய ஆணையை மக்கள் எவ்வாறு பின்பற்றுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ எம் எம் தம் அபிகாமாக பவந்தி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பாருங்கள் எத்தனை நாளைக்கு தான் பணம் சம்பாதிப்பீங்க எத்தனை நாளைக்கு தான் ஃபேமிலியிலே இருப்பீங்க எல்லாத்தையும் போற வழிக்கு புண்ணியம் தேடுங்கோ நல்ல வழிக்கு போங்க மோட்சத்தை அடையிறதுக்கு பாருங்கோ இப்படியே வீட்டுக்குள்ளேயே உழலாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் உபனிஷன் சொல்கிறது அது மாதிரி இருக்கிறதுனால அன்பு அன்பாவிஷந்தி அபிகாமாக பவந்தி தம் தம்னு போட்டுக்கணும் தம் அதாவது ஜனபதம்னா ராஜ்யம் ஜனபதம் ராஜ்யம் ஜனபதம் க்ஷேத்ராகம் எதை எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை சார்ந்து வாழ்கிறார்கள் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக விரும்புகிறோம் எல்லோருமே செக்யூரிட்டியை விரும்புகிறோம் இப்போ நீங்கள் எல்லோருமே இங்கே வந்து என்ன ஆசிரமத்தில் நமக்கு வெல் செக்யூர்டு நம்ம எல்லாம் நமக்கு எல்லாம் ரூம் இருக்குது செக்யூரிட்டி இருக்கார் பெருசாக காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்கு நம்ம ரொம்ப செக்யூர்டாக நம்ம பா நம்மை பாதுகாத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம கட்டடத்தை பாதுகாக்கிறோமோ கட்டட நம்மளை பாதுகாக்கிறதா நம்ம என்னை பாது என்னை கட்டடம் பாதுகாப்பதால் நான் கட்டிடத்தை பாதுகாக்கிறேன் அப்போ எனக்கு என்ன தேவை எனக்கு பாதுகாப்பு தேவை எனக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நான் என்ன பண்ணணும் கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தை பாதுகாப்பு பண்ணணும் இப்போ வாசலில் ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கோம் அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லுவார் சாமி நம்மளை காப்பாற்றுவார் யார் வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி நினச்சிட்ருப்பார் சாமி நமக்கு இருக்கார் சாமி நமக்கு எல்லாம் செய்வார் சாமி என்ன காப்பாற்றுவார் நினச்சிருக்கேன் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் செக்யூரிட்டி இருக்கார் செக்யூரிட்டி நம்மளை பார்த்துப்பார் எங்கே எங்கேயோ இடிக்கிறது இல்லை செக்யூரி செக்யூரிட்டிக்கு நான் செக்யூரிட்டி எனக்கு அவர் செக்யூரிட்டி ரெண்டு பேருக்கு உண்மையிலே செக்யூரிட்டி யார் தக்ஷிணாமூர்த்தி தான் அவரையும் செக்யூர் பண்ண வேண்டியிருக்கு கோவிலை கட்டிவிட்டு அவரையும் செக்யூர் பண்ண வேண்டியிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் நம்ம வந்து உலகம் காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதெல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கும் அதுக்கு அடிமை ஆயிட்டும் நம்ம எது எது எது நமக்கு பாதுகாப்பு தருன்னு நினைக்கிறோமோ அந்த பாதுகாப்பு பொருளை நாம் பாதுகாக்கிறோம் உண்மையிலே நமக்கு பா அப்படி இருந்தும் நமக்கு ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கா இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னா தேகாபிமானம் இந்த உடல்னான்கிற எண்ணந்தான் இந்த சிக்கல் இந்த உடம்பு எப்படி போனால் என்ன எப்படி செத்தா என்ன அப்படிங்கிற தைரியம் வருதான்னா என்ன இந்த நமக்கு இது ஒரு காலத்தில் இல்லவே இல்லை இல்லாத இந்த இதை வே இந்த இல்லாத இந்த உடம்பு இப்போ புதுசாக வந்திருக்கு இதுமேல் இவ்வளவு அபிமானம் வச்சுருக்கோம் இதை ரொம்ப ரொம்ப காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் பா தான் வேணும் யோகாசனெலாம் பண்ணுறோம் ஆனால் அதே சமயம் ஓவராக நினைக்கக்கூடாது அதை தான் இந்த ஸ்லோகம் மந்திரம் சொல்லுகிறது ஆக ஜனபதம் க்ஷேத்திரபாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் தொழில் தானா கொஞ்சமாவது நினைக்க மாட்டியா நீ இந்த பணம் வந்து உன்னை காப்பாற்றுறதா நீ பணத்தை காப்பாற்றுறியா ஐயா கேட்குறோமா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் பணம் பணம் பணம்னு பேயால் ஏறிய பதவி பதவி பதவின்னு பேயால் ஏறியே ஏதோ வாழ்க்கைக்கு தேவைதான் ஓவரா போறையே அப்படின்னு கேட்குறோம் அதைத்தான் வேதமும் கேட்குறது இப்படியே இந்த உலகத்தில் உழல்றதுக்காக நாம் பிறக்கலை ஏதோ வந்தோம் புரிஞ்சுண்டோம் அப்போ இந்த சரீரத்தை கொடுத்தார் உண்மையை உணர்றத்துக்காக கொடுத்தார் உண்மையை புரிஞ்சின்றோமா உடல் பற்ற விட்டோமான்னு இருக்க வேண்டாமோ அப்படிங்கிறார் இந்த வாழ்க்கைக்கே பர்மனெண்டாக அடிமையாகிறதா என்ன நம்முடைய நோக்கம் அது கூடாது என்று இந்த மந்திரம் சொல்கிறது யா இக பிரஜாக யதாசுசாசனம் அன்வாவிசந்தி எம் எம் அபிகாமா எம் எம் எம் ஜனபதம் எம் க்ஷேத்ரபாகம் தம் தமேவ உபஜீவந்தி உபஜீவந்தினா அதையே சார்ந்திருக்கிறார்கள் நாளாக நாளாக அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது இந்த உடம்புலருந்து ஒரு நாளைக்கு உயிர் பிரியத்தான் வேணும் அப்போ என்ன பண்ணுறது காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழு முன்னே குற்றாலத்தானையே கூறு ஆகையினால அளவுக்கு மீறி உலக வாழ்க்கையில் உழலாதே ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு தான் போகணும் ஆகையினால் அதுக்கப்புறம் மறுபிறவி வராமல் வேறு இருக்கணும் மறுபடியும் இப்படி ஆசையோடு இது பண்ணினா என்னாகும் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலே வரம் தம் தமே வைத்திக சதா தத் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு சர்வேஷு தேசேஷு எல்லாத்திலையும் மா மனுஸ்மர யுத்த ஆகையினால இதை திரும்ப திரும்ப நினைக்கணும் உபனிஷத்து எச்சரிக்கை பண்ணுறது ஓவரா உலக வாழ்க்கையில் போயிடாதே உலக வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்து விலகி இந்த சரீரனது பகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயநவுஸ்வயா பாரம் துக்கோததேர் கந்தும் தர யாவன்ன பித்தியதே பெரும் புண்ணியம் என்கிற பணத்தை கொடுத்து உடம்பு என்கிற படகை துயரம் சம்சாரம் என்கின்ற கடலை தாண்டுவதற்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய் இந்த உடலாகிய படகு உடைந்து போவதற்குள் நீ துன்பமாகிய கடலை கடந்து விடு அப்படி சொல்லியிருக்கு ஆகையினால இதுலேயே இது பெர்மனண்ட்டு இல்லை நம்ம இங்கேயே உக்கா இருக்க முடியாது சோறு கண்ட கஞ்சி கண்டிடம் கைலாசம்தான் அப்படியே இதிலே ஸ்டக்காக முடியாது அது கூடாதுங்களுக்கு தான் அர்த்தம் அதனால் இந்த என்னென்னா இதனுடைய சாரம் என்னென்னா இந்த உண்மையை அறியவில்லை என்றால் நீ சம்சாரத்திற்கு அடிமை ஆகி விடுவாய் பயப்படாதீங்க சம்சாரம்னா என்ன சம்சாரம்னா மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது ஆகையினால இந்த உண்மையை உணரவில்லை என்றால் நீ பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட முடியாது ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கு நீ அடிமையாக கூடாது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீ விடுபட வேண்டும் யான் எனது எனும் செருக்கை அறுத்து வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை நீ பெற வேண்டும் என்பதே கருத்து என்று சொல்லி அதை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் யன்மாத்தம் அோோலமிஷ மாகோ santu santu அக்கணம் மே அமேயுமா ஆதிகுருநாஸ்வீ